வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி மூன்றாவது செய்தி சேவை மே முப்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் ஸ்டெர்லைட் ஆலையை மூட பிறப்பித்த சட்டப்படி செல்லும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட அதிக நியாய விலை கடைகளை கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக உடம்பு அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார் மற்றும் அறிவியல் படிப்புக்கான முதல் சேர்க்கையை அரசு பள்ளி மாணவிக்கு வழங்கி சிறப்பித்துள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் விவகாரத்தில் ஏற்பட்ட வன்முறைக்கு திமுக எம்எல்ஏ கீதா ஜீவன் தான் காரணம் என சட்டப்பேரவை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் அரசின் கட்சி ரத்தம் கிராம மக்கள் மீதான தாக்குதலுக்கு புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு தேர்வில் நாடு முழுவதும் பெற்றுள்ளனர் மண்டல அளவில் தேர்ச்சி சதவிகிதத்தில் திருவனந்தபுரம் முதலிடத்திலும் இடத்திலும் உள்ளது மதிப்பெண்கள் பெற்று நான்கு மாணவர்கள் ஒன்று மற்றும் இரண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு வீட்டு பாடம் கொடுக்கக்கூடாது வீட்டு பாடம் கொடுத்தால் சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்திய செய்திகள் கர்நாடகாவில் முப்பது மாதங்கள் முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் முன்வைத்த கோரிக்கையை குமாரசாமி நிராகரித்து தகவல் வெளியாகியுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பது மீண்டும் தள்ளிப்போகிறது பிரதமர் மோடி வெளிநாட்டில் இருப்பதால் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பது தொடர்பாக பிரதமரிடம் ஒப்புதல் பெறுவதில் தாமதமாகியுள்ளது நாடு முழுவதும் உத்ரா திட்டத்தின் கீழ் பனிரெண்டு கோடி பயனாளிகளுக்கு ஆறு லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் துப்புரவு தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு சிறந்த முறையில் கல்வி அளிக்க வேண்டும் என தேசிய துப்புரவு தொழிலாளர்கள் ஆணைய உறுப்பினர் ஜெகதீஷ் ஹெர்மானி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள கூடார குடோனில் தீ ஏற்பட்டுள்ளது மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் ரயில் தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லை பகுதிகளில் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பதுங்கு குழிகள் கட்டப்பட உள்ளதாகவும் இதற்காக ரூபாய் பதினைந்து கோடி அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார் இந்திய விமானப்படைக்கு வான்வழி அச்சுறுத்தல்கள் ரக ஏவுகணை அமைப்புகள் வாங்குவதற்கு கிட்டத்தட்ட ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ஒப்பந்தம் செய்து கொள்ள ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்தியா முடிவு செய்துள்ளது என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு வயது பெண் குழந்தை நாய்கள் கடித்ததில் பரிதாபமாக உயிரிழந்தது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு விவகாரத்தில் ஒரே நாள் இரவில் தீர்வு காண முடியாது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் தமிழகம் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் மருந்துகள் மீது ஐம்பது சதவீதத்திற்கும் மேல் லாபம் வைக்கக்கூடாது என்று டெல்லி அரசு வரைவு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதனை பொதுமக்கள் கருத்துக்காக முப்பது நாட்கள் வைக்க உள்ளது ஐந்து நாள் பிரதமர் மோடி இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா சென்றுள்ளார் காணாமல் போன மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MH370 விமானம் தேடும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான நேபாள நாட்டின் சுற்றுலா பயணிகள் குறித்த பொருளாதார ஆய்வு அறிக்கையை அரசு சமீபத்தில் வெளியிட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான இந்த ஆய்வு அறிக்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை விவரம் அதிக அளவில் வருகை பகுதி மற்றும் சுற்றுலா நூலம் கிடைத்த வருவாய் போன்ற புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன நாட்டைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் கூகுளில் உள்ள குறைபாடுகளை பரிசாக கொடுத்துள்ளது தூத்துக்குடியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சுட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சீன விஞ்ஞானிகள் ஆழ்கடலில் தூண்டில் இறையுடன் கேமரா பொருத்தி ஆய்வு நடத்தினர் அப்போது தூண்டிலிருந்தை உண்பதற்காக வந்த உயிரினங்கள் கேமராவில் பதிவாகின அவற்றில் முப்பது உயிரினங்கள் புதிய உயிரினங்கள் என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது வணிகச் செய்திகள் பட்ஜெட் விலை ஸ்மார்ட் போன் விற்பனையில் இந்திய சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி சியாமி நிறுவனம் தற்போது நான்கு புதிய பட்ஜெட் விலை ஸ்மார்ட் டிவிகளை சீனாவில் அறிமுகம் செய்துள்ளது நிறுவன பங்குகள் சரிந்து இந்நிறுவனங்கள் அளவிற்கு சரிந்தது ஆனால் உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்நிறுவனத்தின் அதிக அளவிலா முதலீடு செய்துள்ள காரணத்தால் ஆறு சதவீத சரிவிலிருந்து மீண்டு ஒரு சதவீத சரிவிற்கு உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் வெஸ்ட் இண்டீஸ் ஐசிசி உலக அளவன் அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி மைதானத்தில் இதற்கான இங்கிலந்து எதிரான வரலாற்று சிறப்புமிக்க முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடும் ஆப்கானிஸ்தானின் டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உள்ள உலகக்கோப்பை துப்பாக்கி விடுதல் போட்டி நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இன்று வரை நடைபெற்ற இந்த தொடரில் இந்தியா சார்பில் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் ஆனால் ஒருவர் கூட பதக்கம் வெல்ல ஏமாற்றம் அளித்துள்ளனர் போதையிலிருந்து பயன்படுத்திய குற்றச்சாட்டில் பெரு அணியின் கேப்டன் பாவ்லோ குரேனோக்கு பதினான்கு மாதங்கள் கால்பந்து விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது பிறகு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடத்த இந்திய அரசிடம் அனுமதி கேட்டு பி சிசிஐ கடிதம் எழுதியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான வரலாற்று சிறப்புமிக்க முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடும் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது திரைச்செய்திகள் அஜித் சிவா மீண்டும் கூட்டணியில் இணைந்து நடித்து வருகிறார் விஸ்வாசம் என பெயரிடப்பட்ட இப்படத்தின் முதல் கட்டப்பிடிப்பு அண்மையில் நடைபெற்று முடிந்தது செவ்வாய்குழமை சார்பில் இந்தியாவின் முதல் விண்வெளி படமாக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் படம் டிக் டிக் டிக் சக்தி சவுந்தராஜன் இயக்கவிருக்கும் இந்த படத்தில் ஜெயம்பு ரபி நிவேதா பெத்துராஜ் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் ரஜினியின் காலா திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட திரைப்பட வர்த்தக சபை தடை விதித்துள்ளது பொது அறிவு புவியல் அறிவு அஞ்சல் தலை கதை சொல்லும் இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செய்யமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட்ஜியுடன் இணைந்திருங்கள் டெலிகிராம் செயலிலும் லட்சினையுடன் மகிழுங்கள் நன்றி வணக்கம்